நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயானந்த் இன்று நான் பார்க்க இருப்பது ஒரு அப்பாவி ஒட்டகத்தின் கதையை சொல்ல போறேன் ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி இருந்தாரு அந்த வியாபாரி தன்னுடைய வியாபாரம் நிமித்தமாக வெளியூருக்கு போய் பலவிதமான பொருட்களை வாங்கிட்டு வந்து தன்னுடைய ஊர்ல வித்து அவர் பணம் சம்பாரிச்சுட்டு இருந்தாரு அவர் வெளியூர்ல போய் பொருட்களை வாங்கிட்டு வர்றதுக்கு உதவிகரமா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஒட்டகத்தை வளர்த்து வந்தாரு அந்த ஒட்டகம் ரொம்ப நாள் அவர்கிட்ட இருந்தது அந்த ஒட்டகத்துக்கு வயசாகி சுமை தூக்க முடியாத ஒரு நிலைமை வந்தது வயசான இந்த ஒட்டகத்தை இனிமேலும் வச்சு பராமரிக்கிறதுனால தனக்கு எந்த உபயோகமும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வியாபாரி முடிவு அந்த ஒட்டகத்தை கொண்டு போய் பக்கத்துல இருந்த ஒரு காட்டில் விட்டுட்டு வந்துட்டாரு இது வரைக்கும் ரொம்ப சிரமப்பட்டு வேலை பார்த்து பழகி வந்த அந்த ஒட்டகத்துக்கு காட்டு சூழ்நிலை ரொம்பவே பிடிச்சிருந்தது ஏன்னா அங்கே பசுமையான பல மரம் செடி கொடிகள் இருந்தது நிழலான இடம் இருந்தது சுவையான குடிநீர் இருந்தது அதனால அந்த ஒட்டகம் சந்தோஷமாக அந்த காட்டில் வாழ்ந்து வந்தது இந்த ஒட்டகம் அந்த காட்டுக்குள்ள வந்தத மூன்று ஜோடி கண்கள் உற்று பார்த்துக்கிட்டு இருந்தது அந்த மூன்று ஜோடி கண்களுக்கு சொந்தக்காரங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கம் ஒரு காகம் அப்புறம் ஒரு நரி இந்த சிங்கம் காகம் நரி இவங்க மூன்று பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க சிங்கம் வேட்டையாடும் அதுக்கு உதவிகரமா இந்த நரியும் காக்கையும் செயல்படுறதுனால மூன்று பேரும் உணவை பங்கிட்டு சரி சாப்பிட்டு நண்பர்களா இருந்து வந்தாங்க அந்த மூன்று பேரும் அதாவது சிங்கம் நரி மற்றும் காகம் இந்த மூன்று பேருமே அது வரைக்கும் ஒட்டகத்தை பார்த்ததே கிடையாது அதனால அத ஒரு வினோதமான மிருகம் நினைச்சு மூன்று பேரும் தூரத்திலிருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த ஒட்டகம் வந்து புல்லு சாப்பிட்றத பார்த்துட்டு ஓஹோ இது வந்து மாமிச பட்சிணி கிடையாது அதனால நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி மூன்று பேரும் நெருங்கி போய் அந்த ஒட்டகத்துக்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க மாமிச பட்சணி அப்படின்னா கறி சாப்பிடக்கூடிய மிருகம் ஒட்டகம் வந்து புல்லுதான் சாப்பிடும் இல்லையா அதனால தைரியமா சிங்கம் நரி மற்றும் காகம் அருகில போய் பேசுனாங்க அப்போ ஒட்டகம் தன்னுடைய சோகமான கதையை சொன்னது வாழ்க்கை முழுக்க என்னுடைய முதலாளிக்கு நான் விசுவாசமா உழைச்சேன் ஆனா அவரு நன்றி கெட்டத்தனமா என்னை காட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாரு ஆனா எனக்கு இந்த காடு ரொம்ப பிடிச்சிருக்கு கடவுள் எனக்கு நல்லதுதான் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஓட்டகம் உருக்கமா சொல்லவும் மூன்று பேரும் மனசிறங்கி நாம நாலு பேரும் நண்பர்களா இருப்போம் அப்படின்னு சொல்லி ஊட்டகத்தை தங்களோட சேர்த்துக்கிட்டன அதன் இந்த சிங்கம் மறுபடி வேட்டையாடும் வேட்டையாடிட்டு அதை நரி காகம் இவங்க பங்கு போட்டு சாப்பிடுவாங்க ஆனா ஒட்டகம் மட்டும் அங்க இருக்க புல்ல மட்டும் மேய்ஞ்சிட்டு அவங்களோட நண்பர்களா சுத்திட்டு இருந்தது ஒரு நாள் அந்த சிங்கம் ஒரு யானைக்கிட்ட கிட்ட தொகை தெரியாம வம்பழுத்து சண்டைக்கு போனது அப்போ கோபம் வந்த யானை அந்த சிங்கத்தை தன்னுடைய துதி தூக்கி சுழட்டி ஒரே அடியாக அடிச்சிருச்சு அந்த சிங்கம் பறந்து போய் ஒரு மரத்தில் மோதி கீழே விழுந்ததுல சிங்கத்துக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டு எழுந்து முடியாத நிலமைக்கு போயிடுச்சு போற போக்குல அந்த யானை ஒட்டகத்தை பார்த்து சொல்லிச்சு உனக்கு இவங்களோட நீ வந்து புல் திங்கக்கூடிய மிருகம் ஆனா இவங்கெல்லாம் வந்து மாமிசட்சணிகள் மிருகங்களை அடிச்சு சாப்பிடக்கூடியவங்க காகம் மூன்று பேருமே வந்து கறி சாப்பிடக்கூடியவங்க இவங்க கூட உனக்கு என்ன வேலை இவங்க கூட நீ இருந்தா என்னைக்கு இருந்தாலும் உனக்கு ஆபத்து நீ தனியா போற வழியை பாரு அப்படின்னு யானை சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுச்சு இத காதல வாங்காத ஒட்டகம் தன்னுடைய நண்பன் சிங்கத்துக்கு உதவி பண்ணி சிங்கத்தோட குகையில தூக்கிட்டு போய்விட்டது சிங்கம் அந்த குகையிலே சில வாரங்கள் பட்டினி கடந்து மெலிஞ்சு போய் ரொம்ப பரிதாபமான நிலைமைக்கு போயிடுச்சு இருந்தாலும் நரி தன்னால இயன்ற அளவு எதையோ வேட்டையாடி கொண்டு வந்து சிங்கத்துக்கு கொடுத்ததுல சிங்கம் ஓரளவு உடம்பு தெளிஞ்சு எழுந்து உட்கார ஆரம்பிச்சது அப்பதான் சிங்கம் இந்த ஒட்டகம் நரி காகம் மூன்று பேரையும் கூப்பிட்டு சொல்லுச்சு எனக்கு ரொம்ப பசியா இருக்கு நான் நல்லா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது அதனால நீங்க மூணு பேரும் ஆளுக்கு திசையில போங்க ஏதாவது ஒரு மிருகத்தை விரட்டி கொண்டு வந்து இந்த குகையில விடுங்க நான் வேட்டையாடுறேன் அதுக்கு பிறகு நம்ம எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லவும் ஆளுக்கு திசையில போச்சுங்க மூன்று பேரும் மூன்று திசையில போயிருந்தாலும் யாருக்கும் எதுவுமே கிடைக்கல எல்லாரும் வெறுங்கையோட திரும்ப வந்து ஒரு இடத்துல சந்திச்சாங்க சந்திச்சு ஒரு முடிவோட சிங்கராஜாவை போய் பார்த்தாங்க அப்ப காகம் சொல்லிச்சு ராஜா நான் போன திசையில எந்த மிருகமுமே தட்டுப்படல உங்களோட பசி எனக்கு புரியுது நீங்க வந்து என்னையவே உணவா சாப்பிட்டு உங்களோட பசிய தீர்த்துக்கோங்க காகம் சொல்லுச்சு உடனே நரி சொல்லுச்சு இல்ல சிங்கராஜா காகம் ரொம்ப சின்ன பறவை அதை சாப்பிட்டா பசி அடங்காது அதனால நீங்க வந்து என்னைய சாப்பிட்டு உங்க பசியை தீர்த்துக்கோங்க அப்படின்னு நரி சொல்லுச்சு உடனே ஒட்டகம் சொல்லுச்சு இல்ல இல்ல உங்க ரெண்டு பேரை விட பெரியவன் நான் என்ன அடிச்சு சாப்பிட்டா உங்க மூன்று பேரோட பசியும் தீரும் ஆரம்பிச்சது உடனே நரியும் சிங்கத்தோட சேர்ந்துகிட்டு ஒட்டகத்தை கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சது அதுக்கு பிறகு காகமும் சேர்ந்து ஓட்டகத்தை சாப்பிட ஆரம்பிச்சது இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கெட்ட எண்ணம் கொண்டவர்கள் நமக்கு என்ன தான் நெருங்கி பழகி நண்பர்களாக இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பாக அவங்களுடைய கெட்ட எண்ணம் வெளிப்பட்டு நமக்கு ஆபத்தாக தான் முடியும் அதனால் என்றைக்கும் நல்லவங்களோடவே பழகிறது மட்டும்தான் நமக்கு நல்லது கெட்டவங்க இனிக்க இனிக்க பேசி நமக்கு தேவையான உதவிகளை செஞ்சு வந்தாலும் அவங்ககிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது தான் இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிற நீதி சரி குழந்தைகளே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன் இந்த கதையை அவங்க நண்பர்களுக்கு சொல்லுங்க மேலும் உங்களுடைய நண்பர்கள் இது போன்ற கதைகளை கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க அப்படினா நம்முடைய தமிழ் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிற சேனல்ல நூற்று கணக்கான கதைகள் இருக்கு அதை எல்லாத்தையும் எப்படி கேட்கறது அப்படினா, பிளே ஸ்டோர்ல போய் பாட் பீன் பிஓடி பிஇஏஎன் அல்லது காஸ்ட் பாக்ஸ் சிஏஎஸ்டி பிஓ எக்ஸ் இந்த இரண்டு ஆப்ல ஏதோ ஒரு ஆப்பை டவுன்லோட் செஞ்சு நம்முடைய தமிழ் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிற சேனலை தேடி எடுத்து சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ பண்ணால் அவங்களாலையும் தொடர்ந்து இந்த கதைகளை கேட்க முடியும் அப்படிங்கிற தகவலை அவங்களுக்கு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்